ஜ என்றால் அழகு என்றால் பேர் அழகு சிவப்பு என்றால் ஜால் தமிழ் வான் ஒளி இணைந்திருங்கள் என்றும் தமிழ் வான் ஒளியோடு இது உங்கள் வானொலி வணக்கம் நேரம் பத்து மணி எழுந்திருக்கீர்கள் ஜாய் தமிழ் வானொலியோடு நேயர்கள் நேரம் இன்று வெள்ளிக்கிழமை நேயர்கள் விரும்பிக் கேட்ட பலகலோடு காற்றலையில் ராகினி பாஸ்கரன் என்ன எல்லாரும் நலமாக இருக்கின்றேன் ஆனா என்கிட்ட இருக்கிற கூட்டம் நான் சேத்த கூட்டம் இல்ல அன்பாலே தானா சேர்ந்த கூட்டம் எந்த தனி சாம்ராஜ்யம் அன்பு சாம்ராஜ்யம் இதை யாராலி அழிக்க முடியாது நேரம் நிகழ்ச்சியில் முதல் பாடலை விரும்பி கேட்கின்றார் லண்டனில் இருந்து சிவா தாயின் மடியில் திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல் ஒன்றை விரும்பி கேட்கின்றார் இசை அமைத்தவர் டி எம் சௌந்தரராஜன் நம் இதயங்களை நெகிழ வைக்கும் பாடல்களின் பட்டியலில் டி எம்எஸ் அவர்களின் பாடல்களின் பட்டியலில் இந்த பாடலையும் சேர்த்துக் கொள்ளலாம் கம்பீர குரல் குலைந்து சோகத்தில் நெகிழ்ந்து உருகி இருக்கும் குரலை பாடல் மூலம் வெளிப்படுத்திய பெருமை தீ அமைச்சர்களுக்கே முகபாவங்கள் பிடிக்கும் இதே போல அம்மாவுக்கான பாடல் இனி வருமா என்றொரு கேள்வியும் இருக்கின்றது எம்ஜிஆர் அவர்களுடைய நடிப்பில் இந்த பாடலுக்கு கொடுக்கப்பட்ட முகபாவம் கவி வரிகள் இசை எல்லாமே ஒன்றாக இணைந்து ஒரு சோகத்தை தழும்ப கூடிய வகையில் இந்த பாடல் இருந்தாலும் எல்லோருடைய அம்மாக்களுக்காகவும் இந்த பாடலை அடிக்கடி எல்லோருமே கேட்டுக்கொள்வார்கள் அவருடைய முக பாவனையின் நடிப்பு தான் இந்த பாடலை கொடி கட்டி பறக்க வைத்தது என்றும் சொல்லலாம் உலகில் வந்து அம்மா தான் முதல் தெய்வம் அதற்கு பிறகுதான் எல்லோரையும் வழங்க வேண்டும் என்பதுதான் உண்மை கடவுளை நாங்கள் கையெழுத்து கும்பிடுவதற்கு முன்பு அம்மாவை வணங்கி கொண்டாலே எல்லா விதமான துன்பங்களும் பறந்துவிடும் என்பது அது அன்றிலிருந்து இன்று வரை எல்லோராலும் சொல்லப்படும் வார்த்தை தான் எம்ஜிஆர் அவர்கள் தாயிடம் பேசும்போது மிகவும் மரியாதையாக பேசுவாராம் மகன் தாயிடம் எப்படி பேசுவது என்பதை படத்தில் கற்றுத்தந்தவர் எம்ஜிஆர் அவர்கள் பாசம் நேசம் கலர் அவரு பழக வேண்டும் என்பதை வழிகாட்டியவரும் எம்ஜிஆர் என்று சொல்லலாம் எத்தனை செல்வங்கள் வந்தாலுமே எத்தனை இன்பங்கள் தந்தாலுமே அத்தனைக்கும் ஒரு தாயாகுமா ஆமா எத்தனை கோடி கோடியாக கொட்டி குவித்தாலும் ஒரு தாயின் மடியில் தலை வைத்து உறங்கும் அந்த நிமிடம் அதை யாராலுமே தர முடியாது காலத்தின் கேடு களத்தில் கத்தி வைத்து விட்டது மெல்லிய ஒரு எருமல் ஒன்று ஆரம்பமாகிவிட்டது ஆகையால் இன்று நிறைய பேச முடியவில்லை உங்களுடைய பாடல்களை நீங்கள் ரசிக்கலாம் என்றாலுமே த்தனை இன்பங்கள் தந்தாலுமே அத்தனையும் ஒரு தாயாகுமா அன்னையின் விளையாட்டு அலையும் மனதை அமைதியில் வைத்த அன்னையின் காலாட்டு என்னை பார்த்த அன்னை முகத்தை ஏழை பார்த்ததில்லை என்னை பார்த்த அன்னை முகத்தை பார்த்ததில்லை கண்ணே கண்ணே கண்ணே எல்து, கொஞ்சிய வார்த்தை காடி கேட்டதில்லை அடுத்த பாடலை விரும்பிக் கேட்கின்ற நங்கூரம் திரைப்படத்திலிருந்து இனிமையான பாடல் என்று சொல்லலாம் பாடியவர் எஸ் என்று சொன்னாலே அது மிகையாகாது மெகுந்தா சந்திரன் அவர்கள் இந்த பாடலை விரும்பி கேட்டுக்கின்றார் நன்றி மெல்குந்தா தொடர்ந்து காட்டிலையோடு இணைந்திருங்கள் எல்லோருடைய நிகழ்ச்சியிலும் நீங்கள் கலந்து உங்களுடைய விருப்பமான பாடல்களை நீங்கள் ரசித்துக் கொள்ளலாம் அது உங்களுடைய ஒவ்வொரு பாடல்களும் நல்ல நல்ல பாடல்களை தொடர்ந்து கேட்டவண்ணம் இருக்கின்றீர்கள் தொடர்ந்து காட்டிலையோடு இணைந்திருங்கள் இந்த நங்கூரம் திரைப்படத்துக்கு இசை வர் பி குமார் அவர்கள் குரல் கொடுக்கின்றுப்பிரமணியம் கவி வரிகள் கண்ணதாசன் ஒரு பார்வை பார்க்கும்போது உயிர் பாடும் நூறு பாட்டு உண்மைதான் விழிகள் நோக்கும் பொழுதுதான் அங்கே கவிதைகளும் மலர்ந்த வண்ணம் இருக்கும் ஒருவருடைய காதல் இதயத்தில் மலர்ந்து கொண்டால் அங்கே கவிதைகள் புலம்பலாக மாறிவிடும் சில சமயங்களில் ஆரம்பத்தில் ஒரு கவிதையை எழுதுவர்கள் அந்த கவிதை விளங்குவதற்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் கவிதை என்று எழுத ஆரம்பிப்பார்கள் காதல் மலர்ந்தது அந்த பார்வைகள் பார்க்கும் நேரம் உயிரோடு உயிர் கலந்து குட்டி குட்டி கவிதைகள் நினைவேலுகளாக அவர்களுடைய இதயத்தில் மலர்ந்து பட்டாம்பூச்சி போல் பறக்க தொடங்கிவிடும் கோடி வார்த்தைகளை சேர்த்து வைத்துக் உள்ளம்தான் இந்த பாடலிலும் இந்த வரி வருகின்றது கோடி வார்த்தைகளை சேர்த்து வைத்துக் உள்ளம் என்று ஒரு வரி வருகின்றது ஆனா அத்தனை வார்த்தைகளையும் ஒரே நொடி தங்களுடைய எண்ணங்களை காதலுக்கு கூறி மகிழ்வதும் இந்த காதலில் கொண்ட குறும்புத்தனம் என்று சொல்லலாம் மௌனம் என்ற சொன்னால் காதலில் நிறைய வெறும் சில சமயங்களில் சண்டையிட்டால் அங்கே மௌனமாக இருப்பார்கள் திடீரென்று ஒரு பாடல் ஒழித்துக் கொண்டால் அந்த மௌனம் உடைந்துவிடும் இதுகும் பாடலின் Uh, silmi shangaram sollam adu msb rgal paadinaale malarada kaadalum melandu vidum endru solalam nangurum thirupadalathilende melgunda sandren ketta paadal kaattilayil பார்வை பார்க்கும்போது உயிர் பாடும் ஒரு பாட்டு மறு பார்வை பார்க்கும்போது மனம் ஓடும் கேள்வி கேட்டு மறு பார்வைை பார்க்கும்போது மனவோடும் கேள்வி கேட்டு சேர்த்து வைத்து கொண்டவள்ள ஓடி ஓடி அருபாய் செல்லுகின்ற வெள்ளம் நினைக்கிறேன் சொல்ல முடியலை எனக்கு தான் எல்லமோ மௌன ராகம் நானும் மௌனகீதம் நீயும் மௌனராக நானும் மௌனகீதம் சொன்னால் ஏற்றுக்கொள்வார் என்னால் முடியவில்லை ஒரு பார்வை பார்க்கும்போது உயிர் பாடும் ஒரு பாட்டு மறு பார்வை பார்க்கும் போது மனம் ஓடி கேள்வி நேரம் உந்த மஞ்சள் மேனி தனை கண்டு இந்த நெஞ்சில் அலை போல வந்த சுகம் உண்டு மழையிலே கொஞ்சம் நனைகிறே வெயிலிலே கொஞ்சம் காய்கிறே அதிகமான அதுவே அனலுமாகும் பனியே அதிகமானால் அதுவே அனலுமாகும் இல்லை என்று சொல்ல நீயும் வேறுமல்ல ஒரு பார்வை பார்க்கும் போது உயிர் பாடும் நூறு பாட்டு பார்வை பார்க்கும்பு பாடலை விரும்பி கேட்கின்றார் பெயர் சொன்னாலே உங்களுக்கு அந்த வானொலியை நடந்து கொண்டிருப்பவருடைய பெயர் அநேகமாக தெரியும் நினைக்கின்றேன் திடீரென்று இந்த நிகழ்ச்சியை கேட்டுவிட்டு அவருடைய குட்டி பையன் இந்த பாடலை தனக்காக தாருங்கள் என்று கேட்டிருக்கின்றார் யாழ் தமிழ் வேறு யாரும் இல்லை நேசகானத்தின் அதிபருடைய திரு கே அவர்களுடைய மூன்றாவது செல்வ புதல்வன் குரு அவர்கள் இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கின்றார் என்ன பாடல் என்று சொன்னால் சிங்கப்பெண்ணி என்ற பாடலை எனக்காக தன்னுடைய பெயரில் ஒளிபரப்புங்கள் என்று சொல்லி கூறியிருக்கிறார் அனைவருடைய வயது மூன்று வயது அவருக்கு மன நிறைவான தெரிவித்துக் கொண்டு இந்த ஜால் தமிழ் பாடலை திடீரென்றே எனக்கு எழுதியதும் நான் அதிசயம் யாருடைய பெயராக இருக்கும் என்று பார்த்தால் அவருடைய மூன்றாவது மகன் குரு பிரபாகரன் அவர்களுக்காக இனி ஒலிக்க இருக்கும் இனிமே பாரு மாதர மாதராகும் கீரல்கள் துணிவோடு பாதங்கள் தீமரோடு சீரங்கள் பாருங்கள் பார்த்து நாம சாமையா வாழ்ந்து காட்டுறதுதான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்கிற பெரிய தண்டனை வெளியெல்லாம் மந்தல் என்ன பொம்பூ முன்னே சரத்தின் வலியை தாங்க பை கூட அந்த பைக்குல புற்று வந்த இணைந்திருக்கின்றொலியில் நேயர்களின் நேரம் நிகழ்ச்சியோடு இனி அடுத்த பாடலை விரும்பி கேட்க போகின்றார் என்னுடைய பாடல் தெரிவில் இவருடைய பெயரை இணைக்கத்தான் முடியுமே தவிர அவர் எந்த வழியாலே எனக்கு பாடலை அனுப்ப முடியுமா என்று எனக்கு அது தெரியவில்லை இருந்தும் எங்களுடைய ஜால் தமிழ் வானொலியில் தினந்தோறும் நிகழ்ச்சிகளில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய காரைஸ்ரீ அவர்களுக்கு இனி ஒழிக்க இருக்கும் இவருடைய பாடல் தெரிவு எல்லோருக்குமே தெரிந்தது ஒன்றுதான் அந்த வகையில் எனது தெரிவில் இவருக்கு ஒரு அற்புதமான பாடல் ஒன்றை இன்று வழங்க காத்திருக்கின்றேன் வணக்கம் காரேஸ்ரீ அவர்களே நலமாக இருக்கின்றீர்களா நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்களும் நிகழ்ச்சிகளை நடத்திக் கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய அன்பு ஆதரவு என்றென்றும் இந்த வானொலிக்கு தேவை எல்லோரும் அறிவும் ஆதரவும் இருப்பதால் தான் ஏலாத கட்டத்திலும் எழுந்திருந்து நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஒரு உற்சாகத்தை தந்தவண்ணம் இருக்கின்றது என்று சொன்னால் இந்த ஜால் தமிழ் வானொலியில் அத்தனை அன்பான உறவுகள் மட்டுமே இசை திரைப்படத்திலிருந்து மதன் கார்த்தி குரல் கொடுக்கின்றார்கள் கார்த்திக் சிம்மாயின் ால் இந்த உலகமே இயங்காது என்று சொல்றார்கள் இசையின் மேன்மையும் ஆற்றலும் கொண்ட அடிப்படை இசை கலை சொற்களின் விளக்கம்தான் இந்த இசைக்குள்ளே நிறைய இருக்கின்றன இசை என்ற சொல்லுக்கு இசைய வைப்பது என்பதும் ஒரு பொருள் இருக்கின்றது மனிதனையும் மற்ற உயிரினங்களையும் ஏன் இந்த இறைவனையும் இசை இசைய வைக்கின்றது என்று சொல்லலாம் இசைக்கு இன்னும் ஒரு கருத்து இருக்கின்றது இசை என்பது கட்டுப்பாடுள்ள இனிமையான ஒலியாகும் கட்டுப்பாடு இல்லாத இனிமையை தராத ஒலியை இறைச்சல் என்று கூட நாங்கள் சொல்லுவோம் ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் அது பேச்சுவார்த்தை என்றான இசை என்றனா அந்த ஒரு வதையறைக்குள் கட்டுப்பாடு இருக்க வேண்டும் அந்த கட்டுப்பாடு இருந்தால்தான் எதையுமே நாங்கள் ரசிக்க முடியும் இந்த இசை கட்டுப்பாட்டை இழந்து அது இறைச்சலாக மாறிவிடும் இனி காரேசிரியர்களுக்கு என்னுடைய தெரிவில் ஒரு பாடல் ேன் அந்த வானின் நிலவு காரை சிறியவர்களை தேடி போகின்றது என்று துணை keda pinthunai tedna saridana kure ena yanadurai sariyana seri paatanandru he he he thunai kedatta pinthunai tedna saridana kure ena yanadurai sariyana seri paatanandru adu bannile nila pogde yedai teedi teedi adu parve nenje koulta koulta idhili idala alut oru muttu kandu thiye anike va nila odiva o nila odiva muttu kod kare o nila odiva va va va muttu hiya hidumboze albu pani vidum alargalin neede yeuyiru mugal thala kaira maathai maale sootuve nilave maale sootunde maale sootuve unmai manadikootuve andum vaanile nila pogde edai teedi teedi அதை கேட்கலாம் துணையாகவே என்னோடு வாணிய பாடலை விரும்பி கேட்கின்றார் சுமதி அவர்கள் கன்னிமுத்து பாப்பா திரைப்படத்திலிருந்து ஒரு அமைதியான பாடல் ஒன்று இந்த இரவு நிசப்தத்தின் நிழலில் உறங்கிக் கொண்டிருக்கும் நேர்களுக்காக தன்னுடைய விருப்ப பாடலாக கேட்டுக்கின்றார் கவி வரிகள் பூவை செங்குடவன் அவர்கள் குரல் கொடுக்கின்றார் இன்னிசை பி சுசீலா இலங்கை வானொலியில் அடிக்கடி ஒலித்த பாடல்களின் பட்டியலில் இந்த பாடலும் ஒன்று பாடல்களை ரச உண்மைதான் இன்றைய காலகட்டத்தில் எல்லா பெண்களும் தங்களின் ஆத்மாவால் ரசித்து சந்தோஷமாக வாழ்வதற்கு பார்க்க வேண்டிய அற்புதமான படம் இந்த கனிமுத்து பாப்பா இந்த படத்தை நீங்கள் எத்தனை தடவை வேண்டும் என்றாலும் பார்க்கலாம் இந்த பாடல் காட்சிக்காக புதுமண தம்பதிகளுக்கு இந்த பாடல் மிக மிக இனிமையாக இருக்கும் முத்துராமனின் அழகான முக பாவனையோடு இந்த பாடல் காட்சி சும்மா சொல்லுவார்கள் திடீரென்று ஒரு தென்றல் கண்ணத்தை வரடி சென்றால் எப்படி இருக்கும் அப்படித்தான் இந்த பாடலின் இனிமையும் இருக்கும் காலத்தால் அழிக்க முடியாத சாகா பெற்ற மதுர கீதங்களின் வெரிசையில் இந்த பாடலும் ஒன்றோ இனி சுமதி நீங்கள் கேட்ட பாடல் காற்றலையல் நேயர்களின் நேரம் நிகழ்ச்சியோடு அடுத்த பாடலை விரும்பி ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து ஈசன் அவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தேவிகா இணைந்து நடித்த படம் இந்த ஆண்டவன் கட்டளை அமைதியான நதியினிலே ஓடம் ஆமா அமைதியை தேடி எங்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் அடிக்கடி கூறுவது இதைத்தான் இசையோடு சங்கமமானால் அமைதி என்பது கண்டிப்பாக வெறும் ஆனால் இந்த இசையோடு நீங்கள் எங்கே செல்ல வேண்டும் என்று சொன்னால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் போல் ஆட்டங்கரையில் ஒரு சின்ன படகில் அமைதியாக இருவருமே தனித்திருந்து அமைதியாக இந்த கரையோரம் இருக்கும் காட்சிகளை ரசித்த வண்ணம் பயணித்து கொண்டு போகும்பொழுது அங்கே ஒரு அமைதி ஒன்று நிலவும் அது மட்டுமில்ல ஒருவர் புரிந்து கொள்வதற்கும் இந்த பயணம் அமைதியாக இருக்கும் மெரிசமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசையில் டி எம் சவுந்தரராஜன் குரலில் எ ஆண்டு காலங்கள் கடந்தாலும் இந்த பாடலின் பொக்கிஷம் என்றென்றும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் இந்த பழைய பாடல்களின் பொக்கிஷம் என்று சொல்லலாம் அமைதியான நதியினிலே ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும் ஆமாம் மனது வந்து ஒரு நிலையாக இருக்க வேண்டும் அந்த நிலையை தவறி கொண்டால் அங்கே வெள்ளம் வந்து அடித்து செல்வது போல் சில சமயங்களில் இதயம் வலிக்கவும் தோன்றும் ஆனால் எவ்வளவுக்கு அமைதியை நாங்கள் தழிவிச்சேர்க்கின்றோமோ அந்த அளவுக்கு நோய்களில் இருந்து விடுபட உதவுகின்றது என்பதும் உண்மைதான் இரவு தூங்கும் போது இந்த பாடலை சற்று கேட்டு பாருங்கள் நன்றி இந்த வேலை இந்த பாடலை விரும்பி கேட்டதற்கு சில சமயங்களில் சில பாடல்கள் சட்டென்று வரும்பொழுது மனம் ஒரு அமைதியை தழுவி செல்கின்றது அது மட்டுமில்ல பழைய நினைவலைகளையும் நாங்கள் மீட்டி பார்ப்பதற்கு சில பாடல்கள் கண்முன் நிலை நிறுத்துகின்றது இரவு தூங்கும் சற்று விழிகளை மூடிய வண்ணம் யாருடைய இறைச்சலும் உங்கள் காதுக்கு வரக்கூடாது இந்த பாடல் மட்டும் நீங்கள் ரசிக்க வேண்டும் ரசித்துக்கொண்டு எவ்வளவு நேரம் நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு இருக்க முடியுமோ மூடிக்கொண்டிருங்கள் இந்த பாடல் முடிந்தவுடன் கண்ணை விழித்துக் கொண்டு ஒரு பெரும் ஒன்று விட்டு பாருங்கள் அத்தனை கஷ்டங்களும் அத்தனை துன்பங்களும் ஒரு நொடியில் பறந்தது உங்களுக்கே தெரியாமல் இருக்கும் பறந்து விட்டது ஆனால் அது உங்களுக்கு தெரியவில்லை காரணம் இந்த பாடலுக்குள் இதற்கும் கருத்துக்களும் கொடுக்கப்பட்ட இசையும் குரலும் என்று சொல்லலாம் இனிமேல் இது போல யாராலும் முடியுமா பாட முடியுமா என்றொரு கேள்வியும் நிலை இன்று எல்லோருடைய பாடல்களை ரசிக்க ரசிக்க ஓரிரு வரிகள் பாடுவதற்கு என்னுடைய எண்ணமும் மலர்ந்த வண்ணம் இருக்கின்றது ஆனால் இன்று பாட முடியுமா என்ற ஒரு சாத்தியமும் இருக்கின்றது காலநிலை மாறத்தன் என்றும் அதற்கு இப்படி களத்தில் கத்தி வைத்து எங்களை எல்லாம் படுத்த கூடாது என்ன அதிகம் பேசும் கொஞ்சம் மூச்சு வாங்குகின்றது அதுதான் இந்த இருமலில் கொடுமை என்று சொல்லலாம் இருந்தும் ஈசன் இந்த பாடலை நீங்கள் ஒரு முறை வெள்ளிக்கிழமை பாடுங்கள் நாங்கள் ரசிக்கின்றோம் பாப்போம் கண்ணதாசனுடைய வரிகளில் அற்புதமான ஒரு பாடலொன்று இனிமையான பாடல் ஆழ்ந்த கருத்து நிறைந்த வரிகள் மென்மையான இதயத்துக்கு இதமாக ஆறுதல் அளிக்கும் வரிகள் என்று சொன்னால் கண்ணதாசன் அவர்களுக்கு இருக்கூப்பி நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அதில் ஒரு வரி வருகின்றது அன்பு மொழி கேட்டுவிட்டால் துன்ப நிலை மாறிவிடும் அருகில் அன்போடு யாராவது பேசிக்கொண்டால் அத்தனை துன்பங்களும் மறைந்துவிடும் அன்போடு பேச யாரும் இல்லை என்றால் பாடல் கைப்பிடித்து எங்களை வழிநடத்தும் ஈசன் கேட்டப்பாடல் காற்றலையில் வந்த நாடும் அமை நதியிலே ஓடும் ல வெள்ள வெள்ளம் நாடும் காத்தினும் மழையெனிலும் கலங்க வைக்கும் இடியனிலும் காற்றினிலும் மழையெனிலும் கலந்த வகிக்கும் இடியெனிலும் கரையனிலே ஒதுங்கி நின்றால் வாழ் அமைதியான நதியிலே ஓடும் ஓடம் அழகில்லாத விழும் வந்தாலாடும் சாய்த்துவிடும் புயலாக வரும் பொழுது பெதனை சாய்த்துவிடும் புயலாக வரும் பொழுது அமைதியான ஓடம் அடமில்லாத வெள்ளம் வந்த शंकरई मेटनीले आडी निकुंनाळज आंकं करई मेटनीले आडी निकुंनाळज कापडिताल सईवदिल्ले कनिंद मनं वीवदिल्ले कापडिताल सईवदिल्ले कनिंद मनं वीवदिल्ले अमई रियाना नदी गीली ओ பாடலை விரும்பி கேட்பவர் யார் என்று பார்ப்பதற்கு முன்பு பூ பூத்ததை யார் பார்த்தது என்று என்னிடம் கேட்கின்றது வரும்போது எல்லா குருத்துக்களையும் காய வைத்து விட்டது என்றொரு கவலையாக இருக்கின்றது ஆனால் இருந்தும் இந்த ஐஸ்கட்டி கொட்டுவதற்கு முதல் பூத்த பூக்களை எல்லாம் நான் பார்த்து விட்டேன் கதா படத்தில் இருந்து இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருந்தால் கேட்டது என்று நினைத்துக் கொள்வார் வேறு யாரும் இல்லை அனுபவிச்சா அவர்கள் யோசித்து பாருங்கள் ஓரிரு கருத்துக்களை நான் உங்களுக்கு கோருகின்றேன் அணிவு கொண்ட உள்ளம் என்று மாறாதது என்று இந்த பாடலில் ஒரு வரி வருகின்றது அது மட்டுமில்ல பறவை போல பறந்த வானில் பறந்து செல்கின்றோம் மனதில் எந்த ஒரு சலனங்களும் இல்லாமல் இருந்தால் சிட்டுக்குருவி போல் நாங்கள் ஆகாயத்தை தொடும் அளவுக்கு உயர உயர பறந்து கொண்டே செல்லலாம் சிறகை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த சிறகை வந்து எதற்காக எந்த பாதையை நோக்கி நாங்கள் பறக்க வேண்டும் என்பதை தரமாக முடிவெடுத்துக் வானத்தை தொட்டு நாங்கள் பறந்து கொண்டே செல்லலாம் அதற்கு யாரும் தடை போட மாட்டார்கள் திசை மாறி பறந்தால்தான் தடை போடுவார்களே தவிர நல்ல பாதையை நோக்கி நாங்கள் பறந்து சென்றால் தடை போட மாட்டார்கள் அதற்கு இந்த பாடலும் ஒரு உதாரணமாக இருக்கின்றது அழகு என்பது மெழுகை போன்றது ஒரு வரியும் இந்த பாடல் சித்திரம் ஒரு அம்பது சடவைக்கு மேல் கேட்டிருக்கலாம் என்று நினைக்கின்றேன் அற்புதமான பாடல் ஒன்று இந்த படத்தில் நடித்தவரும் பாண்டியராஜன் நடித்திருக்கின்றனர் ரேகாவோடு இணைந்து குரல் கொடுக்கின்றார் கே ஜே இசை அமைத்தவர் சந்திரபோஸ் அவர்கள் கவி வைரமுத்து உண்மையிலே ஒரு நல்ல படமும் பாண்டியராஜனுடைய படம் அவ்வளவும் வந்து காமெடியாக இருந்தாலும் அதற்குள்ளே நிறைய ஆழ்ந்த கருத்துக்கள் கொண்ட படங்களில் இவர் நிறைய நடத்திருக்கின்றார் இவரை நான் இன்டர்வியூ எடுக்கும்போது பேச முடியாத சூழ்நிலையில் இருந்தும் ஒரு மணி நேரம் அந்த நேர்காணலில் என்னோடு சுவாசமான சம்பவங்களை பகிர்ந்து கொண்ட அழகு என்பது மெழுகை போன்றது ஆமாம் அழகு வந்து நிரந்தரம் அற்றது அன்புதான் நிரந்தரமானது இந்த அழகுக்கு கொடுக்கும் மரியாதையை நாங்கள் அன்புக்கு கொடுத்தால் வாழ்க்கை விருட்சமாக வளர்ந்து கொண்டே செல்லும் அழகு வந்து குழந்தை பருவம் ஒன்று பருவம் இருக்கின்றது பத்து வயது பருவம் இருக்கின்றது அதையும் தாண்டி பதினாறு வயதிலும் ஒரு அழகு இருக்கின்றது பதினெட்டு வயதில் ஒரு அழகு இருக்கின்றது இருபத்தி வயதில் ஒரு அழகு இருக்கின்றது இத்தனையும் தாண்டி இருபத்தி வயதிலும் ஒரு அழகொண்டு வித்தியாசமாக இருக்கின்றது அதையும் தாண்டி நாற்பது வயது அம்பது வயது அறுபது வயது எழுபது வயது என்று நாங்கள் போய்கொண்டே இருக்கும் பொழுது எங்களுடைய முகங்கள் எங்களுடைய மாற்றங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழகு நகைந்து கொண்டே போகின்றது அதால்தான் அன்றிலிருந்து இன்று வரையும் சொல்வார்கள் அழகை பார்த்து மயங்காதே அன்பை பார்த்து மயங்கி கொள்ளுங்கள் இந்த அழகுக்கும் அன்புக்கும் உள்ள நாடகத்தை கொஞ்சம் நகர்த்தி விட்டு அன்புதான் நிலையானது என்று நாங்கள் நிலைநிறுத்தி கொண்டால் கண்டிப்பாக வாழ்க்கை ஒரு நந்தவனமாக புத்துக் குழுங்கும் என்பதற்கு இந்த பாடலில் இருக்கும் அத்தனை வரிகளும் உங்களை உணர்த்துகின்றது இந்த பாடல் காட்சியை சற்று நிதானமாக விழிகளை உட்டு பார்த்தால் எல்லோருடைய மனங்களையும் வாடகைக்கு எடுத்துக்கொண்டு அப்படியே கொள்ளை கொண்டு போகின்றது போல் காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது இனி சித்ரா நீங்கள் கேட்ட பாடல் காற்றலையே உங்கள் இதயத்தை தொட்டு தேய் யா பார்த்ததே காதல் சூடே புவே காந்ததே மனவிலே காதல் தூய்மையானது அழகு என்பது மெழுகை போன்றது அன்பு என்பது விளக்கை போன்றது அன்பு கொண்ட உள்ளம் என்று மாறாதது பூ பூத்ததை யார் பார்த்தது காதல் கூட பூவை போன்றது பசியை கூட இரண்டு பேரும் பகிர்ந்து கொள்கிறோம் உறக்கம் நம்மை பிரிப்பதில்லை கூடிக்கொள்கிறோம் ஒருவர் கண்ணில் ஒருவர் இறங்கி மூடிக்கொள்கிறோம் மழையில் காகிறோம் வெயிலில் நனைகிறோம் மழலை பேசியே மறியில் சாகிறோம் இன்னும் கொஞ்சம் இல்லை நீர பூத்ததை யார் பார்த்தது ஆதல் கூட பூவை தோந்தது மனதிலே திறந்தோறும்ரன் வெள்ளிமைகளில் நேயர்களின் நேரமாக உங்கள் விருப்ப பாடல்களோடு காற்றிலையில் நான் வருவேன் இடம் தங்கள் தமிழ் வானொலியோடு இது உங்கள் வானொலி உங்கள் நேரம் நேயர் நேரங்களில் இதுவரை நேரவும் கேட்ட நேயர்களை தூங்க வைக்க வருகின்றார் வேறு யாருமில்லை ரவி செல்வி அவர்கள் ஆலயமணி திரைப்படத்தில் இருந்து விஸ்வநாதன் ராமூர்த்தி அவர்களின் இசையில் கண்ணதாசன் தூங்க மறுக்கும் விழிகளுக்கு தோரணங்கள் கட்டி ஆலய மணியில் மணி யோசை கேட்டு வலம் பெறும் இனிய செவிகளுக்கு விருந்தாக இனி ஒழிக்க பாடல் இடது கொஞ்சம் மனது தவித்து கொண்டுதான் இருக்கும் பகல் முழுவதும் நடந்து கொண்டு அத்தனை வேலை பழுக்களையும் நாங்கள் சுமந்து கொண்டு இருக்கும் நேரங்களில் சில சுமைகள் வந்து இதயத்தை விட்டு மறைந்திருக்கும் சற்று நேரங்களில் ஆனால் அங்கே உறக்கத்துக்கு செல்லும் பொழுதுதான் பல நினைவலைகள் எங்களை வட்டமிடும் அந்த நினைவுகளில் சில நினைவுகள் வாழ்க்கையின் வடுக்களாக மாறிவிடும் அந்த வடுக்கள் மனதுக்குள் தோன்றிவிட்டால் அங்கே விழிகள் கொஞ்சம் தூங்க மறக்கத்தான் செய்யும் அந்த தூங்க மறக்கும் நேரங்களில் இந்த பாடல் ஒழித்தால் எப்படி இருக்கும் இனிக்குமா இல்லை உறங்குமா விழிகள் பாடலை விரும்பி கேட்டவர் ரவி செர்வே நா நா நா ஆல் உள்ளே பறந்து நன்றி நேர்களை இதுவரை நேரமும் ஜால் தமிழ் வானொலியில் நேயர்களின் நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள் உங்களுடைய பாடல்களும் இந்த நிகழ்ச்சியில் வலம் பெற வேண்டுமானால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சைபர் ஒன்று என்ற இலக்கத்துக்கு உங்களுக்கு பிடித்த பாடல்களையும் உங்கள் பெயர்களையும் இணைத்து நீங்கள் அனுப்பியவாறு இருங்கள் ஒவ்வொரு பேர்களும் ஒவ்வொரு பாடல்களும் பலம் வந்த வண்ணம் இருக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளும் ஒரு மணி நேரம் என்பதால் உங்களுடைய அந்த குறிப்பிட்ட பாடல்களைத்தான் என்னால் எடுக்க முடியும் ஆனால் எல்லோருடைய பாடல்களும் நீங்கள் எத்தனை பாடல்கள் எழுதினாலும் அத்தனை பாடல்களும் காற்றலையில் பலம் வரும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் திங்கட்கிழமை இரவு பத்து மணிக்கு இரவின் தொழில் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மறு ஒளிபரப்பில் இரவின் தொழில் நிகழ்ச்சி மகளலாம் என்று கூறிக்கொண்டு விடை பெறும் நான் ராகினி பாஸ்கரன் நன்றி என்ன தமிழ் நெஞ்சங்களே yeh kile hai aaj tumain main main le mat mai kum poon goye re mujhe jaise ki pehnde dete poore po ne rad rad hai badi ராடி மங்கார சங்கடி aramam unne kodu arayilalli kodu acharamam unne kodu arayilalli kodu indra macha unne malayidu varuva antarava varuva sarava ஜோடி அஹ் கோடி anne kodhi chinna ide ammaadiyo inna nadi anne kodhi chinna ide ammaadiyo inna nadi adi kanala yendi kattichu siriche rasiche siriche rasiche கதை தான் அதுதான் இதுதான் அதுதான் இதுதான் மாந்தோப்பு ஜோடிக்கு மங்கார தங்க கொடி மாச்சோடி Manga rakhe story Manga suno kee Manga rakhe story